நிறைவுற்றனின் முன் வைக்கப்பட்டது அல்லாஹ வை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்ற அஸ்திவாரத்தின் மீது புதிய சமூகம் செம்மையாக அமைந்தது இந்த தருணத்தில் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் உள்மனம் தாம் உலகில் இருக்கும் காலங்கள் சொற்புமே என்ற மெல்லிய ஒளிக்கீற்றை ஒழித்துக் கொண்டிருந்தது ஆம் அவ்வாறுதான் நபி சொல்லாஹ் அலைவசம் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு யமன் தேசத்துக்கு முகாது ரயாஹ் அன்பு அவர்களை அனுப்பும் கூறிய பொன்மொழிகள் ஞாபகம் இருக்கலாம் அநேகமாக இந்த ஆண்டிற்கு பின் என்னை சந்திக்க மாட்டாய் முகாதே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 அதன் முக்கிய பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்களை நபி சொல்லு அலைவாசலம் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அமானதத்தை நிறைவேற்றினார்கள் தூதுத்துவத்தை முழுமையாக எடுத்துச் சொன்னார்கள் சமுதாயத்திற்கு நன்மையை விரும்பினார்கள் என்ற வாக்கை மக்களிடமிருந்து நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் வாங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்பினான் அல்லாஹுவின் இந்த விருப்பத்திற்கு ஏற்பவே கண்ணியமிக்க ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா செல்லவிருக்கிறேன் என நபி சொல்லாஹ் அலைவாசலம் அறிவித்தார்கள் இதனை கேட்ட மக்கள் பல திசைகளிலிருந்தும் மதினா வந்தடைந்தார்கள் துல்காக முடிய ஐந்து நாட்கள் இருக்கும்போது சனிக்கிழமை நபி சொல்லா ஹலைவாஸ்லம் பயணம் மேற்கொண்டார்கள் ஆதாரம் சஹீக் முஸ்லிம் பாரி தலையில் எண்ணெய் தடவி தலைவாரி கீழாடையாக கைலியையும் மேலாடையாக போர்வையையும் அணிந்து கொண்டு தனது ஒட்டக பிராணிக்கு மாலை அணிவித்தார்கள் லுகுர் தொழுகிக்குப் பிறகு புறப்பட்டு அசுர் தொழுகிக்கு முன்பாக துல் வந்தார்கள்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 ஆக பயணத்தில் நபி சொல்லலாஹ் அலைவசலம் எட்டு நாட்கள் கழித்தார்கள் சங்கை காபா வந்தபோது தவாப் செய்துவிட்டு சஃபா மருவாவில் சையி செய்தார்கள் ஆனால் இஹ்ராமை களையவில்லை ஏனென்றால் நபி சொல்லலாஹ் அலைவாசலம் உம்ராவும் ஹஜ்ஜையும் சேர்த்து நிறைவேற்றுவதற்காக தங்களுடன் குர்பானி பிராணியையும் அழைத்து வந்திருந்தார்கள் தவாஃபையும் சையையும் முடித்து காபாவிலிருந்து புறப்பட்டு மக்காவின் மேட்டுப் உள்ள ஹஜூன் என்ற இடத்தில் தங்கினார்கள் தவாப் செய்வதற்காக மீண்டும் நபி சொல்லலாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் காபா வரவில்லை பிற எட்டு வரை அங்கேயே தங்கிவிட்டார்கள் தன்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வராத உம்ரா முடித்துக் கொண்டு இஹ்ராமிலிருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டார்கள் அதற்கு தோழர்கள் பார்த்து நபி சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் நான் மீண்டும் ஒருமுறை இதுபோன்ற பயணத்தை நாடினால் என்னுடன் குர்பானிப் பிராணியை கொண்டு வரமாட்டேன் என்னுடன் இப்போது குர்பானி பிராணி இல்லையென்றால் நானும் இஹ்ராமை கலைந்திருப்பேன் என்று கூறினார்கள்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 அதுதான் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றக்கூடியிருந்த மாபெரும் கூட்டத்தின் யதார்த்த நிலையாகும் அரபுலகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஒரு லட்சத்தி அதிகமானவர்கள் அங்கே குழுமி இருந்தார்கள் இறை தூதர் முகமது சல்லா ஹலி அவர்கள் அங்கு வந்திருந்த அனைவரையும் துல்ஹ் பிற எட்டின் நடுப்பகலுக்கு பிறகு மக்காவிலிருந்து மினாவிற்கு அழைத்து சென்றார்கள்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 நபி சொல்லு அலைவசலம் அவர்கள் அப்போது ஆற்றிய அந்த சொற்பொழிவே நபி அவர்களின் இறுதி என்பதாக இன்று அறியப்படுகிறது கூட்டம் பிரமாண்டமாக இருந்ததால் நபி சொற்பொழிவு அனைவரின் செவிகளுக்கும் சென்றடைவது சாத்தியமில்லை என்ற நிலை உருவானது எனவே அங்கிருந்தோரிலேயே மிக உரத்த குரல் கொண்டிருந்த ரபியா இவனு உமையா இவனு கலஃபை அழைத்து தமது பேச்சை எல்லோரும் செவியுறும் விதமாக ஒவ்வொரு வாக்கியமாய் திரும்பச் சொல்லுமாறு பணித்தார்கள் ஆதாரம் அல் பிதாயா இப்னு ஹசீர் நபி முகமது சொல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம் அவனிடமே நாம் பாவ மன்னிப்பு கோருகிறோம் நம்முடைய மன இச்சைகளின் கெடுதைகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை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 நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில் உங்களில் மிகச் சிறந்தவர் உங்களில் அதிகம் இரையச்சம் உள்ளவர்தான் ஓ மக்களே அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் கருப்பு நிற அபிசீனிய அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹுவின் நூலை கொண்டு உங்களை வழிநடத்தி அதை உங்களுக்கு இடையில் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் அவரது சொல்லை கேட்டு நடங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் ஓ மக்களே இந்த துல்ஹ் மாதமும் இந்த துல்ஹ் ஒன்பதாம் நாளும்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 அவரது வட்டி அனைத்தும் அசலுடன் தள்ளுபடி செய்யப்படுகின்றன ஓ மக்களே ஒவ்வொருவருக்கும் சொத்தில் அவரவரின் உரிமைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் இனி எவரும் தமது எந்த வாரிசுக்கும் உயில் எழுதக்கூடாது அறிந்து கொள்ளுங்கள் குழந்தை விரிப்புக்கே சொந்தமானது அதாவது அனுமதிக்கப்பட்ட திருமண உறவுடன் இருக்கும் கணவனுக்கே குழந்தை உரியதாகும் மனமுடித்து கொண்ட பிறகும் விபச்சாரம் செய்வது கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும் எவர் தம் தந்தை அல்லாதவரை தம்முடைய தந்தையாக அழைக்கிறாரோ எவர் தம் எஜமானர் அல்லாதவருடன் இணைத்துக் கொள்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹுடைய வானவர்களுடைய இன்னும் மக்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும் அவர்களின் கடமையான உபரியான எந்த வணக்கமும் ஏற்றுக் ஒரு பெண் தமது கணவரின் வீட்டிலிருந்து அவரது அனுமதியின்றி எதையும் செலவு செய்யக்கூடாது அப்போது உணவையுமா என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி அவர்கள் ஆம் அதுதான் நமது செல்வங்களில் மிகச் சிறந்தது என்றார்கள் இரவலாக வாங்கப்பட்ட பொருட்கள் உரியவரிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் பாலைக் கொண்டு பயன்பெற கொடுக்கப்பட்ட கால்நடைகள் அவற்றின் பயன்பாடு தீர்ந்தவுடன் அவற்றின் உரிமையாளரிடமே திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இழப்பீடுகளை நிறைவேற்ற தலைவனே பொறுப்பாளன் மக்களே கவனியுங்கள்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 நிச்சயமாக காலம் வானங்களையும் பூமியையும் அல்லாஹு படைத்த அன்றிருந்த அதன் அமைப்பை போன்றே இப்போதும் சுற்றி வருகின்றது அல்லாஹு விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு ஆகும் இப்படித்தான் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அன்று அவனது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் நான்கு மாதங்கள் சங்கைக்குரியன மூன்று தொடர்ந்து வருபவை அவை துல்காதா துல் முஹர்ரம் நான்காவது ஜுமாதல் ஊலாவிற்கும் ஷாபானிற்கும் இடையில் உள்ள ரஜப் ஆகும்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 ஓ மக்களே உங்கள் இறைவனையே வணங்குங்கள் உங்கள் இறைவனுக்கே பயந்து கொள்ளுங்கள் கடமையான ஐவேலை தொழுகைகளையும் தவறாது பேணுங்கள் ரமணானில் நோன்பு நோற்று விருப்பமுடன் ஜக்காத்து கொடுத்து வாருங்கள் இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள் உங்களில் அதிகாரம் உடையோருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அதற்கான தண்டனை அவருக்கே கொடுக்கப்படும் மகனுடைய குற்றத்திற்காக தந்தையோ தந்தையின் குற்றத்திற்காக மகனோ தண்டிக்கப்பட மாட்டார் ஒவ்வொரு இறை தூதரின் பிரார்த்தனையும் இந்த முடிந்து முடிந்துவிட்டன என் பிரார்த்தனையை தவிர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 நேரடியாக கேட்பவரை விட நன்கு ஆராயும் தன்மை உடையவராக இருக்கலாம் அவர்கள் மக்களை நோக்கி நாளில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படும் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மக்கள் நீங்கள் மார்க்க போதனைகள் அனைத்தையும் எங்களிடம் தெரிவித்து விட்டீர்கள் உங்களது தூதுத்துவ பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள் சமுதாயத்திற்கு நன்மையை நாடினீர்கள் என நாங்கள் சாட்சியம் அளிப்போம் என்றார்கள் உடனே அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் தமது ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி சைகை செய்துவிட்டு மக்களை நோக்கி தாழ்த்தி நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா நீயே சாட்சி என்று கூறி தங்களது உரையை நிறைவு செய்தார்கள் இவ்வாறு அவர்கள் கூறிய அதே இடத்தில் அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கி அருளினான் இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டேன் மேலும் நான் உங்கள் மீது என் கொடையை அருட்கொடையை விட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாமை மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அங்கீகரித்துக் கொண்டேன் அல் குர் ஆன் அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்று இந்த இறுதி பேருரை முழுவதும் ஆதாரப்பூர்வமான நபிமொழி தொகுப்புகளிலிருந்து திரட்டப்பட்டதாகும் இதற்கான முழுமையான ஆதார விவரங்களை அறிய விரும்புவோர் நாம் வெளியிட்டிருக்கிற இறுதிப் பேருரை என்ற தனி நூலை புரட்டி பார்க்கவும் இந்த மேற்கண்ட வசனத்தை கேட்ட உமரது எல்லாகும் அன்பு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 நபி சொல்ல அலைவசம் அவர்களின் கட்டளை கிணங்க பிலால் ராகு வன்கு பாங்கு கூறி பிறகு காமத் கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் மக்களுக்கு முதலில் லுகரை தொலை வைத்தார்கள் பின்பு பிலால் ரஜயல்லாஹ் காமத் கூற நபி சொல்லு அலைவசம் அசர் தொழுகையை தொலை இந்த இரண்டிற்கும் இடையில் நபி அவர்கள் எந்த தொழுகையையும் தொழவில்லை பின்பு தங்களது வாகனத்தில் ஏறி தான் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார்கள் அங்கு தங்களது ஒட்டகத்தின் வயிற்றுப்பகுதியை ஜபலூர் ரஹ்மாவை நோக்கிய பாறைகளின் பக்கமாக ஆக்கிக் கொண்டு நடந்து செல்லும் மக்களை தனக்கு முன்பக்கமாக ஆக்கிக் கொண்டு கிப்லாவை முன்னோக்கியவர்களாக சூரியன் மறையும் வரை ஒட்டகத்தின் மேல் அதே இடத்தில் இருந்தார்கள் சூரிய வட்டம் மறைந்தவுடன் உசாமாவை தங்களது வாகனத்தின் பின்பக்கத்தில் வைத்துக் கொண்டு முஜித்லிபாவுக்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கு மஹ்ரீப் இஷா இரண்டையும் ஒரு ஆதான் ரெண்டு காமத் கூறி தொழுதார்கள் இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் எந்த தஸ்பீகம் செய்யவில்லை பிறகு காலை வரை ஓய்வெடுத்தார்கள் காமத் கூறி காலை தொழுகையை நிறைவேற்றினார்கள் பின் மஷ் ஹரமுக்கு ஒட்டகத்தில் வந்து சேர்ந்தார்கள் அங்கு கிப்லாவை முன்னோக்கி நின்று கொண்டு தக்பீர் தஹ்லீல் தஸ்பீக் துஆ போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தார்கள் சூரியன் உதயத்திற்கு முன் அங்கிருந்து புறப்பட்டு மினா வந்தடைந்தார்கள் அப்போது பதுல் இப்னு அப்பாஸை தங்களுக்கு பின் அமர்த்தியிருந்தார்கள் பதுஹீர் என்ற இடம் வந்தபோது சற்று விரைவாக சென்றார்கள் அங்கிருந்து நடு சென்று முதல் ஜம்ராவை அடைந்தார்கள் அக்காலத்தில் முதல் ஜம்ரா அருகே ஒரு மரம் இருந்தது அந்த ஜம்ராவுக்கு ஜம்ரத்துல் அகபா ஜம் ஊலா என இரு பெயர்கள் உள்ளன பொடி எடுத்து பதுனு வாதியிலிருந்து ஜம்ராவை நோக்கி எரிந்தார்கள் பிறகு குர்பானை கொடுக்குமிடம் வந்து தங்களது கரத்தால் அறுபத்தி ஒட்டகங்களை அறுத்தார்கள் பிறகு கத்திய அலி ரஜயல்லு அவர்களிடம் கொடுக்க மீதமுள்ள முப்பத்தி ஏழு ஒட்டகங்களை அலி ரஜய்ஹ் வன்கு அறுத்தார்கள் நபி சொல்லா அலைவாசலம் அலியை தங்களது குர்பானியில் கூட்டாக்கியிருந்தார்கள் ஒவ்வொரு ஒட்டகையிலிருந்து ஒரு சதை துண்டு வீதம் எடுத்து சமைத்து தானும் அலியும் சாப்பிட்டார்கள் ஆனத்தையும் குடித்தார்கள் பிறகு அங்கிருந்து வாகனம் மூலம் காபத்துல்லா வந்தார்கள் அங்கு லுகர் தொழுது விட்டு ஜம் ஜம் வந்தார்கள்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 அன்றும் நபி சொல்லா அலைபகலில் மக்களுக்கு உரையாற்றினார்கள் அப்போது நபி சொல்லு அலையவசலம் கோவேறு அலி ரஹ் நபி அவர்களின் உரையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கொண்டும் அமர்ந்து கொண்டும் செவி மறுத்தார்கள் தங்களது இன்றைய உரையில் நேற்று கூறிய சிலவற்றையும் சேர்த்து கூறினார்கள் ஆதாரம் சுனன் அபு தாவூத் அபு பக்ரா வாயிலாக இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹ் அலிஹி ஆகியோர் அறிவிக்கின்றார்கள் பிறை பத்தில் நபி சல்லா அலைவசம் எங்களுக்கு உரையாற்றினார்கள் காலம் அல்லஹ் வானங்கள் பூமியை படைத்த தினத்தின் அமைப்பை போன்றே இருக்கிறது ஆண்டு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 ஆம் துல்ஹ் மாதம் தான் என்றும் இது எந்த ஊர் என்று நபி சொல்லா அலைவாஸ்லம் கேட்டார்கள் அல்லாகவும் அவனது தூதரும் நன்கறிந்தவர்கள் என்றும் நபி சொல்லாஹிவல்லாம் அமைதி காத்தபோது இதற்கு வேறு பெயர் கூறுவார்கள் என எண்ணினோம் இது அந்த ஊர் இல்லையா என்று கேட்க நாங்கள் ஆம் அந்த ஊர்தான் என்று கூறினோம் பின்பு இன்றைய தினம் என்ன நாள் என்று நபி சொல்லலா அலிவஸ்லம் கேட்டார்கள் அல்லகவும் அவனது தூதரம் அறிவார்கள் என்றோம்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 குழுமி இருந்தோர் ஆம் என்றார்கள் நீயே இதற்கு சாட்சி செய்தியை கேள்விப்படுபவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவர்களை விட விளக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் என்று கூறினார்கள் ஆதாரம் சஹிஹ் முஸ்லீம் சுனனு திருமிதி இப்னு ஹிஷாம் இப்னு ஜரீர் மேலும் பிரசங்கத்தில் நபி சொல்லாஹ் அலிவசம் கூறினார்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும்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 பிறை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் மினாவில் தங்கி ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டும் மார்க்க சட்ட மக்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டும் இருந்தார்கள் இப்ராஹிம் அலை சொல்லாத்து அவர்களின் மார்க்கத்தின்படி நேரிய வழிகளை நிலைநிறுத்தி இணை வைப்புடைய அடையாளங்களையும் அடிச்சுவடுகளையும் அடியோடு அளித்தார்கள் இந்த மூன்றில் சில நாட்களிலும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் சர்ரா பின் என்ற பெண்மணி வாயிலாக ஒரு அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் எங்களுக்கு பிற பன்னிரண்டில் உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் தஷ்ரிக் பிற பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று நாட்களில் இது நடுநாள் அல்லவா என்று வினவினார்கள் தொடர்ந்து பிறை பத்தில் ஆற்றியது போன்றே இன்றும் உரை நிகழ்த்தினார்கள் ஆதாரம் அபு தாத் நபி சல்லா அலைவாஸ்லாம் அவர்களின் இந்த உரை நபியே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 லிவசம் மினாவிலிருந்து புறப்பட்டு அப்தக் என்ற இடத்தில் உள்ள என்ற கிளையினரின் இடத்தில் அன்று பகலும் இரவும் தங்கியிருந்தார்கள் அங்குதான் லுஹர் அசர் மஹ்ரிப் இஷா துளுதார்கள் இஷாவுக்கு பிறகு சிறிது தூங்கிவிட்டு காபாவிற்கு வந்து தவாஃல் விதா நிறைவேற்றினார்கள் மக்களையும் அதை நிறைவேற்ற பணித்தார்கள் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பின்பு மதினா முனவ்வரா நோக்கிப் புறப்படுமாறு தங்களுடன் வந்தவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவர்கள் சற்று ஓய்வு அவகாசம் அளிக்கவில்லை அல்லாஹுவின் பாதையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் தியாகங்களையும் புரிவதற்காக உடனடியாக புறப்படும்படி அழைப்பு விடுத்தார்கள் இறுதிப்படை தற்பெருமையும் அகம்பாவும் கொண்ட ரோமானியர்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்க்கைக்கு நெருக்கடி கொடுத்து வந்தார்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் யாராவது இஸ்லாமை ஏற்று கொண்டால் அவரை கொன்றார்கள் ரோமர்களின் ஆளுநராக மகான் பகுதியில் உள்ள பர்வா இவ்வள அம்ருஜுதாமி இஸ்லாமை ஏற்ற அவரை கொடுமைப்படுத்தி கொன்ற நிகழ்ச்சியை முன்னர் விவரித்துள்ளோம் ரோமர்களின் இந்த அடக்குமுறைகளையும் அத்து மீறலையும் முடிவுக்கு கொண்டுவர பெரும் படை ஒன்றை ஹிஜ்ரி பதினொன்றில் நபி சொல்லு அலைவசலம் தயார்படுத்தினார்கள் ரோமரின் கட்டுப்பாட்டில் உள்ள பலஸ்தீன் பகுதியில் பல்கா தாரும் எல்லைகள் வரை சென்று எதிரிகளை எச்சரித்து வருமாறு அந்த படைக்கு ஆணையிட்டார்கள் எல்லைகளில் வசித்து வந்த அரபியர்களின் உள்ளங்களில் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் மீது நம்பிக்கையை வரவைப்பதற்காகவும் கிறிஸ்தவ ஆலயங்களின் ஆதிக்கத்தை யாராலும் எதிர்க்க முடியாது என்ற நம்பிக்கையை தகர்ப்பதற்காகவும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது ஆபத்துக்களை மரணத்தையும் தேடித்தரும் என்று எவரும் எண்ணிவிடக் என்பதற்காகவும் இந்த படை அனுப்பப்பட்டது இந்த படையின் தளபதி வயது குறைந்தவராக இருப்பதை குறித்து மக்கள் பலவாறாக பேசினார்கள் அவருடன் புறப்பட தயங்கினார்கள் இதைக் கண்ட நபி சொல்லு அலி வசல்லம் அவரது தலைமையை இடித்துரைத்தீர்கள் என்றால் இதற்கு முன் அவரது தந்தையின் தலைமையையும் இடித்துரைத்திருப்பீர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவர் தலைமைக்கு ஏற்றவரே தகுதியானவரே மக்களில் எனக்கு மிக நேசமானவர்களில் அவரும் ஒருவரே அவருக்கு பின் நிச்சயமாக இவரும் எனக்கு நேசமானவர்களில் ஒருவரே ஆதாரம் சாகி புகாரி நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களின் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு மக்கள் எல்லாம் படையில் சேர்வதற்கு ஆர்வத்துடன் குழுமினார்கள் உசாமாரதியாஹ் வன்கு படையை முழுமையாக ஒழுங்குபடுத்திக் கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜுர்ஃப் என்ற இடத்தில் தங்கினார்கள் இந்த தருணத்தில் நபி சொல்லாஹ் ஹலைவசலம் நோய்வாய்ப்பட்டார்கள் என்ற துக்கமான செய்தி கிடைத்தது அல்லாஹுவின் முடிவு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக சற்று தாமதித்தார்கள் இந்த படை அபுபக்கரதியொல்லாக வன்கு ஆட்சியின் போது புறப்பட வேண்டிய முதல் இராணுவ படையாக அமைய வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்துவிட்டது ஆதாரம் சாஹி உல் புகாரி இப்னோஹிஷாம்